நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேல இருந்தே சிமானுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நினைவாற்றல் தலையிலே ஒரு அடி விழுந்தோ விபத்து ஏற்பட்டோ நடந்தவற்றை அப்படியே மறந்து போய் விடுவது ஒரு விதமான அம்னீசியா என்கிற நோய் இவையெல்லாம் எங்கோ ஒரு நிகழ்வாக நடப்பவை மற்றபடி எல்லா மனிதர்களுக்கும் அபரிதமான நினைவாற்றல் அமைந்திருக்கவே செய்கிறது சிலர் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கூர்மையான கத்தியை தொடர்ந்து உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தால் அது பட்டதும் வெட்டி சாய்க்கிறது அதை உபயோகப்படுத்தாமல் உள்ளேயே வைத்திருந்தால் துரு ஏறி பயன்படுத்தும்போது நம்முடைய கைகளை அறுக்கிறது தன்னுடைய வீட்டு தொலைபேசி எண்ணையே மறந்தவர்களையும் தன் வீட்டை விட்டுவிட்டு வேறொரு வீட்டுக்கு சென்று கதவை தட்டியவர்களையும் நாம் பார்க்கலாம் இவர்கள் ஒரு கனவுலகத்தில் வாழ்பவர்கள் மண்ணில் கால்படாத மகத்தான உலகத்தை இவர்களாகவே சிருஷ்டித்துக் கொண்டிருப்பதால் நடைமுறை உலகம் இவர்களுக்கு பொருந்தாமல் போய்விடுகிறது தெரிந்த நண்பர் ஒருவர் அவருக்கு அதிக ஞாபக மறதி மருத்துவரிடம் சென்றார் எனக்கு வெகு நாட்களாகவே ஞாபக மறதி நோய் இருக்கிறது என்றார் எவ்வளவு நாட்களாக இந்த நோய் இருக்கிறது என மருத்துவர் கேட்டார் எந்த நோய் என்று இவர் திருப்பி கேட்டார் அவ்வளவு மறதி ஆம் வாழும் வாழ்வில் பார்க்கும் செயல்களில் ஒவ்வொரு நாளும் நினைவாற்றலை வளர்த்துக் நம்முடைய பணிகள் சிறக்க நன்றி